ஓம் தரப்பிரமணே நமக ஓம் தத்து சத் பரப்பிரமன் குருவே நமக ஆனை முகநாறு முகநம்பிகை பலவன் ஞான குருவாணிகை உள்நாடு உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அறுவாய் குகனே திருச்சிற்றம்பலம் சென்ற வகுப்பில் பக்திய பற்றி பார்த்துட்டு வருகின்றோம் சிறு தெய்வங்களை வழிபட்டால் சிறிய பலன்கள் கிடைக்கும் என்றும் மும்மூர்த்திகளை வழிபட்டால் சித்துக்கள் ஞானம் மோட்சம் இவைகளெல்லாம் கிடைக்கும் என்றும் நம்ம விசாரித்து தெரிந்து கொண்டோம் மேலும் ஒரு சில உதாரணங்களை நம்ம பார்க்கலாம் மின்சார சக்தி இருக்கிறது மின்சாரம் இருக்கிறது அதுக்கு சக்தி இருக்கிறது அந்த மின்சார சக்தியானது குளிர்சாதன பெட்டியில் சேர்ந்து நமக்கு குளிர்ச்சியை கொடுக்கறது குளிர்சாதன பெட்டி அதே ஏசியில் சேர்ந்து நமக்கு குளிர்ச்சியை கொடுக்கறது அதே மின்சார சக்தி ஹீட்டரில் சேர்ந்து நமக்கு சுடுநீரை கொடுக்கறது வெந்நீரை கொடுக்கறது அதே மின்சார சக்தியானது ஃபேன் ஃபேன்ல சேர்ந்து நமக்கு காற்றை கொடுக்கிறது காற்றை கொடுக்கிறது காற்றை கொடுக்கறதுன்னா காற்றை சுழற்றுகின்றதுன்னு அர்த்தம் அதை தயார் பண்ணி கொடுக்கல அவ்வளவுதான் இன்னும் மின்சார சக்தியானது அளவற்ற கருவிகளில் இயங்கி அளவற்ற பலன்களை கொடுக்கறது என்பது எல்லாத்துக்கும் நமக்கு கண்கூடாக தெரியும் இந்த மின்சார சக்தி எல்லாம் என்ன அளவற்ற கருவிகள் சொல்ல முடியாது அவ்வளவு கருவிகள் இருக்கன இருக்கின்றன என்ன கண்டுபிடித்து கொண்டு இருக்கிறார்கள் அவ்வளவு இந்த சக்தி பாய்ந்து நிறைய பலன்களை கொடுக்கறதுங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்குறோம் எப்படி மின்சக்தி ஒன்றே பலவித காரியங்களை செய்கின்றதோ எப்படி மின்சார சக்தி ஒன்றே பலவித காரியங்களை செய்கின்றதோ அப்படி ஒரே பிரம்மத்தை நடத்த சக்தியானது அளவற்ற கடவுள்களாக அளவற்ற கடவுளாக அதாவது தெய்வங்களாக மூர்த்திகளாக விளங்குகிறது அதனால் ஒவ்வொரு மதத்தினரும் ஒவ்வொரு பெயர் சொல்லுகின்றனர் அதனால் அந்த கடவுளுக்கு ஒவ்வொரு மதத்தரும் ஒவ்வொரு பெயர் சொல்லுகின்றனர் இருப்பது ஒரே பிரம்மம் இருப்பது ஒரே பிரம்மம் ஒரே சக்தி தான் மின்சார சக்தி ஒன்றோ அதே பிரம்மத்தினுடைய சக்தி ஒன்றே பிரம்மம் ஒன்றே அதனுடைய சக்தி ஒன்று இருக்கு ஒன்று இரு சக்தி இருக்கின்றன மின்சக்தியினால் காரியங்கள் நடந்ததை காரியங்களை கொண்டு நம்ம தெரிஞ்சுகிறோம் தெரிந்து கொள்கிறோம் மின்சார சக்தியினால் காரியங்கள் நடந்ததை காரியங்கள் நடைபெற்றதை கொண்டு நம்ம தெரிந்து கொள்கிறோம் மின்சக்தி இல்லை என்றால் காரியங்கள் நடப்பதில்லை என்பது கருத்து மின்சார சக்தி இல்லைன்னா காரியம்லாம் நடக்கலைங்கிறது கருத்து காரியங்கள் நடப்பது நமக்கு தெரியும் காரியங்கள் நடந்ததும் தெரியும் காரியம் நடப்பதற்கான நடந்ததற்கான சக்தி நமக்கு தெரிவதில்லை நடப்பதும் தெரியும் நடந்ததும் தெரியும் ஆனால் நடப்பதற்கான காரியம் நடப்பதற்கான நடந்ததற்கான சக்தி இருக்கு அது நமக்கு தெரிவதில்லை சக்தி வந்து எப்பொழுதும் அருவமாய் இருக்கிறது அதாவது கண்ணுக்கு தெரியாததா இருக்கிறது இது சக்தி மின்சார சக்தியினால் உண்டான காரியம் நமக்கு தெரியுது இப்போ கரண்ட் வந்தவுன்னே ஒரு காரியம் நடந்திருக்குன்னா அந்த காரியம் நமக்கு தெரிகிறது மின்சக்தி நமக்கு தெரிவதில்லை மின்சார சக்தி நமக்கு தெரிவதில்லை அதே மாதிரி மின்சக்தியை உண்டு பண்ணக்கூடிய ஜெனரேட்டர் நம்ம இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம் மின்சார சக்தியை உண்டு பண்ணக்கூடிய ஜெனரேட்டர் உண்டு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கிறோம் இந்த காரியங்களை கொண்டு மின்சக்தினால் அந்த காரியங்கள் நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கறோம் காரியம் நமக்கு தெரியுது உற்பத்தி பண்ண ஜெனரேட்டர் நமக்கு தெரிகிறது சக்தி தெரிவதில்லை அதுபோல பிரம்மத்தால் உற்பத்தியான ஜகஜீவ பரம் ஜகன்ன உலகம் ஜீவன ஜீவராசிகள் பரம்னா ஈஸ்வராதிகள் இவர்கள்லாம் நமக்கு தெரிகின்றன பிரம்மத்திலிருந்து உற்பத்தியான ஜெகஜீவ பரமாகிய உலகம் ஜீவர்கள் ஈஸ்வராதிகள் நமக்கு தெரிகின்றன பிரம்மத்தினுடைய சக்தி தெரிவதில்லை பிரம்மத்தினுடைய சக்தி தெரிவதில்லை ஜகஜீவ பரம் நமக்கு தெரிகிறது இதே போல மின்சார சக்தி நமக்கு எப்படி தெரியவில்லையோ அப்படி பிரம்மத்தினுடைய சக்தி நமக்கு தெரிவதில்லை பிரம்மத்தை ஞானக்கண்ணால் அறியலாம் பிரம்மத்தை ஞானக்கண்ணால் அறியலாம் எப்படி ஜெனரேட்ரு எப்படி உற்பத்தி ஒன்றுச்சோ ஜெனரேட்ரு அறியிறோமோ அதே போல் பிரம்மத்தை நம்ம அறியலாம் இதில் ஞானக்கண்ணுனால் அறியலாம் பிரம்மத்தினால உற்பத்தியான ஜெகஜீவ பரத்தை நம்ம அறியிடும் பிரம்மத்தை அறியிறோம் பிரம்மத்தை அறியிறோம்னா எப்படி அறியிறது ஞானக்கண்ணுனால அறியதும் ஆனால் சக்தி தெரிவதில்லை அதை போல சரி பிரம்மத்தை எப்படி அறியலாம் அறியலாம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுது பிரம்மத்தை அறிய சாஸ்திரம் மூன்று உபாயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது மூன்று உபாயத்தினால பிரம்மம் இருக்கிறது ஆத்மா இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அதுக்கு அதத்துவியா விருத்தி லக்கணம் என்றும் தடத்த லக்கணம் என்றும் சுரூப லக்கணம் என்றும் மூன்று லக்கணின் மூலமாக பிரம்மம் இருக்கிறது என்று சாஸ்திரம் நமக்கு சொல்லுகிறது அதத்துவியா விருத்தி தடத்தம் சொரூபம் என்று மூன்று லக்கணங்கள் மூலமாக பிரம்மத்தை நமக்கு சாஸ்திரங்கள் விளக்குகின்றன அதை நம்ம சுருக்கமாக பார்க்குறோம் அதத்துவியா என்ன அர்த்தம்னு கேட்டால் இப்போ நமக்கு மூன்று உடம்பு இருக்கிறது தூளசரீரம்னு ஒன்று சூக்கும சரீரமுன்னு ஒன்று காரண சரீரமுன்னு ஒன்று இருக்குது மூணும் இருக்குது இதனுடைய விரிவெல்லாம் நம்ம வேதாந்த அடுத்த வகுப்பில் நம்ம அடுத்தடுத்த வகுப்பில் பார்க்கலாம் தூள சரீரம்னு ஒன்று இருக்குது அதை கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த உடம்புக்கு தூள சரீரம்னு பேர் அப்புறம் சூக்கும சரீரம்னு ஒன்று இருக்குது அது கனவு உலகம்னு எடுத்துக்கரலாம் கனவுலேயே தெரிகிறது அப்புறம் காரண சரீரம் ஒன்று ஒன்று இருக்கு அது தூக்கத்தில் நம்ம தெரிஞ்சுக்கரலாம் சுருக்கமாக பார்க்குறோம் இந்த தூள சரீரம் சூக்கும சரீரம் காரண சரீரம் என்று மூன்று சரீரத்தில் ஐந்து கோஷங்கள் இருக்கின்றன இந்த தூள சரீரம் இருக்கே இதுக்கு அன்னமய கோஷம்னு பேர் இந்த தூள சரீரத்துக்கு அன்னமய கோஷம்னு பேரு சுக்கும சரீரம் இருக்கே அதுல மூன்று கோஷங்கள் இருக்கிறது பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் என்று மூன்று கோஷங்கள் இருக்கின்றன அப்புறம் காரணசரீரம்னு பார்த்தோம் அது வந்து ஆனந்தமய கோஷம்னு ஒரு கோஷம் அதாவது தூள சரீரத்துல ஒரு கோஷம் சுக்கும சரீரத்துல மூன்று கோஷம் காரண சரீரத்துல ஒரு கோஷம் ஐந்து கோஷங்கள் இருக்கின்றன மூன்று சரீரத்தில் ஐந்து கோஷங்கள் இருக்கின்றன கோஷம் அப்படின்னா என்ன அர்த்தமாட்டோம் மறைப்புன்னு அர்த்தம் எப்படி வந்து தண்ணியை பாசி மறைச்சிருக்கிறதோ தண்ணியை வந்து அந்த பாசியெல்லாம் மறைச்சிருக்கிறது அதே போல ஆத்மாவை பஞ்ச கோஷங்கள் ஐ பஞ்சன்னா ஐந்துன்னு அர்த்தம் ஐந்து கோஷங்கள் ஆத்மாவை மறைத்திருக்கின்றன எப்படி மறைத்திருக்கிறது சரி இதெல்லாம் விரிவாக நம்ம பின்னாடி பார்க்கலாம் இந்த ஐந்து கோஷங்களும் ஆத்மா அல்ல தோள சரீரம் ஆத்மா இல்லை சுக்கும சரீரம் ஆத்மா இல்லை காரண சரீரம் ஆத்மா அல்ல இவைகளெல்லாம் அறிவவன் எவனோ அவனே ஆத்மா இந்த மூன்று கோஸ் இந்த மூன்று சரீரங்களுக்கும் ஐந்து கோஷங்களுக்கும் அப்பால் என்ன இருக்குன்னு கேட்டால் வெறும் சூன்யந்தே இருக்குது ஒன்றுமே தெரியலை இருக்கிறது இது ஐந்து கோஷங்கள் தான் இருக்கின்றன இதுக்கடுத்து ஒன்றும் தெரியலையா ஆத்மானு ஒன்று தெரியலையே அப்படின்னு நம்ம பார்க்குறோம் உச்சாரணம் பண்ணி பார்க்குறோம் அன்னமய கோஷம் நான் அல்ல பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் நானும் அல்ல அப்படின்னு எழுதி கலைஞ்சி பார்க்கும்போது ஆத்மா எங்கே இருக்குதுன்னு காட்டால் ஒன்றையும் காணாமல் வெறும் சூன்யந்தானே இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரிகிறது அப்போ அந்த சூன்யம்னு ஒன்று இருக்குது அதை நம்ம அறிந்தவன் ஒருத்தர் இருக்கிறேன் அதுதான் ஆத்மா சூன்யத்தையும் அறிபவன் ஒன்றுமில்லை என்று அறிபவன் எவனோ அவன் தான் அவன் இருக்கிறான் இருக்க போய்த்தே அந்த சூன்யத்தை அறிகிறான் அதனால அந்த அறிபவன் யாரோ அவன் தான் ஆத்மா என்று நம்ம இதெல்லாம் நீதி கலைஞ்சு நீதி கலைஞ்சி கடைசியில் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு அதத்து வியாபாரத்தின்னு பேர் இதன் மூலமாக ஆத்மான்னு ஒன்று இருக்குது அது சாட்சி மாத்திரமாக இருக்கிறது அது எல்லாவற்றையும் அறிகின்றது அதை அறிவதற்கு வேறு எந்த மனதோ இந்திரியங்களோ இவைகளை அறிய மாட்டா என்பது கருத்து இதெல்லாம் விளக்கமாக நம்ம பின்னாடி பார்க்கலாம் இதுக்கு ஒரு உதாரணம் அதத்து வியாபித்திக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க சுவாஸ்திரத்தில் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு அந்த பெண்ணானவள் மறு போய்ட்டு மறுவீடு வந்திருக்கிறாள் அப்போ அந்த கணவனுடன் நிறையா நண்பர்கள்லாம் வந்திருக்கிறாங்க அப்போ அந்த பெண்ணை பார்த்து அந்த கூட இருக்கக்கூடிய அந்த பெண்கள்லாம் கேட்குறாங்க உன்னுடைய வீட்டுக்காரன் இவனா இவனா என்று அந்த மாப்பிளியோட நண்பர்களை பார்த்து கேட்கிறார்கள் அப்போ அந்த மணப்பெண் சொல்லுகின்றால் கல்யாணமாகி மறுவீடு வந்த பிறகு இல்லை இல்லைன்னு சொல்கிற வீட்டுக்காரன் அல்லாத மற்ற தோழர்களை பார்த்து நண்பர்களை பார்த்து இல்லை வீட்டுக்காரன் இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டே வர்றான் வீட்டுக்காரன் காமிச்சவுடனே இவனா உன்னுடைய கணவன் கேட்டவுடனே மெளனமாக இருக்கிறான் இவ்வளேன்னு சொல்லலை என்னுடைய கணவன் சொல்லாமே மெளனமாக இருந்து தன்னுடைய வீட்டுக்காரனை காமிக்கின்றாள் அதைப்போல சாஸ்திரமானது இந்த ஐந்து கோஷங்களும் நீ அல்ல நீ அல்லன்னு சொல்லி சூன்யமும் நீயல்ல அதற்கு அப்பால் ஒரு இருக்கக்கூடிய ஆத்மாதே நீ என்று சொல்லாமல் சொல்லுகிறது இதுக்கு அதத்து வியாபாரத்தின்னு பேர் இதுக்கடுக்கு தடத்த லக்கணம்னு ஒன்று இருக்குது தடத்த லக்கணம்னா ஒரு கட்டடம் இருக்குன்னா கட்டடத்துக்கு கர்த்தா ஒருத்தர் இருக்கணும் கட்டட அந்த கர்த்தா இருக்க போய்த்தே முன்னாலே ஒரு வகுப்பில் பார்த்துருக்குறோம் கர்த்தா இருக்க போய்த்தே இந்த கட்டடம் உருவாகிருக்கு அதே போல் இந்த ஜகத்து இந்த ஜீவராசிகள் இந்த ஈஸ்வராதிகள் எல்லாம் உற்பத்தி ஆகணும்னா அதுக்கு ஒருத்தர் கருத்தாக ஒருத்தர் இருக்கணும் அவன் அறிவு உள்ளவன் ஆற்றல் உள்ளவன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எங்கே வியாபாரத்தில் இருக்கக்கூடியவன் அப்படிப்பட்டவன் ஒருத்தன் இருக்கிற இருக்க போய்த்தேன் இந்த ஜெகஜீவ பரம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தடத்தலக்கணமுன்னு பேர் அப்புறம் சுரூபம் சொரூபம் அதனுடைய தன்மையை அப்படி சொல்வது ஆத்மா எப்படிப்பட்ட தன்மை உடையது பிரம்மம் எப்படிப்பட்ட தன்மை உடையது அப்படின்னு கேட்டால் அது சத்தாக இருக்கிறது சித்தாக இருக்கிறது ஆனந்தமாக இருக்கிறது நித்தியமாக இருக்கிறது பூரணமாக இருக்கிறது என்று சாஸ்திரம் அப்படி சொல்லுகிறது சூரியன் எப்படி இருக்கிறான் பிரகாசமாக இருக்கிறான் வெளிச்சமாக இருக்கிறான் உசுணத்தோடு இருக்கிறான் அப்படின்னு எப்படி நம்ம சொல்கிறோமோ அதே போல் பிரம்ம சத்து சித்து ஆனந்தம் நித்தியம் பூரணம் இப்படி நீ இருக்கக்கூடியது எதுவோ அதுதே பிரம்மம்னு நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கு சத்துன்னா எல்லா காலத்திலையும் இருக்கிறது சித்துன்னா அறிவு சுரூபோம் ஆனந்தம்னா எப்பொழுதும் ஆனந்த வடிவம் நித்தியம்னா எப்பொழுதும் இருக்கிறது பூரணம்னா எங்கு வியாபத்து இருக்கிறது என்றெல்லாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு இதெல்லாம் நம்ம வேதாந்தத்தில் விரிவா பார்க்கலாம் இப்படிப்பட்டது பிரம்மம் இதை இதன் மூலமாக நம்ம பிரம்மத்தை தெரிந்து கொள்கிறோம் பிரம்மத்தை தெரிகிறோம் ஜெகஜீவ பரத்தை தெரிகிறோம் பிரம்மத்தினுடைய சக்தி நமக்கு கண்ணுக்கு தெரிவதில்லை அப்படிங்கிறதை காத்தே இந்த உதாரணம்லாம் நம்ம பார்த்தோம் மேலும் இந்த பிரம்மத்தினுடைய சக்தி வந்து சரியாக இயங்குகிறது நம்ம நினைக்கிற மாதிரி மாற்றி மாற்றிலாம் நடக்கலை அது சரியாக இயங்குகிறது அது இருப்பதை இயங்குவதை இயக்குவதை நம்ம காணலாம் எப்படின்ன உதாரணத்துக்கு நவக்கரகங்கள் ஒம்பது கோள்கள் இருக்கின்றன அதது பாதையில் சரியாக இயங்குகிறது சரியான வேகத்தில் இயங்குது சரியான தூரத்தில் சரியான வேகத்தில் இயங்குது ரோடு போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி எங்கள் இதிலிருந்து சக்தி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் பிரமத்தனுடைய சக்தி அதே மாதிரி கரும்புன்னு இருந்தால் அதுக்கு இனிப்பு வேம்புன்னு இருந்தால் அதுக்கு கசப்பு மூலிகைகள் இருக்கின்றன அததற்கான குணங்கள் இருக்கின்றன அததற்கான மருந்து தன்மை இருக்கிறது ஒவ்வொரு மூலிகைக்கு ஒவ்வொரு நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி இருக்கிறது அதெல்லாம் எப்பொழுதும் மாறுவது இல்லை இதுகள்லாம் கொண்டு பிரம்மத்தினுடைய சக்தி எல்லா இடத்திலும் இருக்கின்றன அப்படி தெரிந்து கொள்ளலாம் தாவராதிகள் எல்லா காலத்தில் உற்பத்தியாக எந்த காலத்தில் உற்பத்தியாக வேண்டுமோ அந்த காலத்தில் உற்பத்தியாகி பூ பழங்கள் இவைகளை தருகின்றன இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் எந்த காலத்தில் எந்த தாவரங்கள் இந்த குறிஞ்சி எல்லாம் பன்னெண்டு வருஷம் குறுக்கா பூக்கும் அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம் அதை போல எல்லாம் இருக்கின்றன இப்ப நம்ம என்ன பார்க்கறோம் பிரம்மத்தினுடைய சக்தி கரெக்டாக நடந்துக்கிட்டு சரியாக நடக்கிறது அதுக்கடுத்து ஒரு உதாரணம் மாயாவும் இருக்கிறேன் மாயாஜாலம் காமிக்கிறவன் அவனுக்கு மாயாவின்னு பேர் அவன் நடத்த இந்திரஜாலம் அப்புறம் மாயாவின் இடத்துல ஒரு சக்தி இருக்குது மாயாஜாலம் காமிக்கிறேன் என்னென்னமோ காமிக்கிறேன் மாயாஜாலம் காமிக்கிறேன் அந்த மாயாஜாலம் காமிக்கிறமே நமக்கு கண்ணுக்கு தெரியுது அவை மாயாஜாலம் என்னென்ன வித்தை காமிச்சதை பூரா நம்ம பார்த்துக்கறோம் ஆனால் அவங்ககிட்ட என்ன சக்தி எப்படி இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியாது அதே போல் பிரம்மம் வந்து நமக்கு ஞான கண்ணினால தெரிஞ்சு கொள்ளலாம் மேலே சொல்லப்பட்ட மூன்றின் மூலமாக நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் ஆனால் ஜெகஜீவ நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஆனால் சக்தி வந்து பிரம்மத்தினுடைய சக்தி நம்ம அளவிட முடியாது அதை கண்டுபிடிக்க முடியாது ஒரு இடத்துல கைவல்லியத்திலே சொல்கிறார் பிரம்ம சக்திகள் அனந்தமாம் அதை கண்டுபிடித்துதல் கூடாதே பறவ பூதங்கள் கண்ட அனுமானத்தால் பலருக்கும் வெளியாமி அப்படிங்கிறாரு பஞ்சபூதங்கள் உற்பத்தி ஆயிருக்கிறத வச்சு பிரம்மத்தனுடைய சக்தியை தெரிந்து கொள்ளுங்கிறார் அதைப்போல சக்தி நமக்கு பிரம்மத்தனுடைய சக்தி தெரியலை அப்படிங்கிறது கருத்து இதுக்கடுத்து பிரம்ம வந்து ஞான கண்ணனால அறியலாம்னு சொல்கிறீங்க அது எப்படி அதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம் அதுக்கு திருமூலர் திருமந்திரத்தில் ஒரு கவி சொல்கிறார் மரத்தை மறைத்தது மாமதயானை மரத்துள் மறைந்தது மாமத பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் வரத்துள் மறைந்தது பார்முதல் பூதமே அப்படிங்கிற மரத்தை மறைத்தது மா மரத்துள் மறைந்தது மாமதயானை வரத்தை மறைத்தது பார் முதல் பூதம் வரத்துள் மறைந்தது பார் முதல் பூதமேன்னு சொல்கிற இப்போ மரத்தினால ஒரு பெரிய யானை ஒன்று செய்யப்பட்டிருக்கு மரத்தினால பெரிய யானை ஒன்று செய்யப்பட்டிருக்கு அது தூரத்துலிருந்து பார்க்கும்போது யானையாக தெரிகிறது தூரத்திலிருந்து பார்க்கும்போது யானையாக தெரியுது அந்த மர யானையை அருகில் போய் பார்க்கும்போது மரம் மட்டும்தான் தெ தெரியும் யான தெரியலை யானை எங்கே போச்சு நான் மரத்துக்குள்ளே போயிடுச்சு யானை எங்கே போச்சுன்னு கேட்டால் மரத்துக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அப்படியே அப்படி மரத்துக்குள்ளே போயிடுச்சுன்னு சொல்கிறோம் அப்படி அல்ல பொருள் ஒரே பொருள் தான் இருக்கிறது யானையை யானையாய் பார்க்கும்போது மர ானையை யானையாய் போது மரம் நமக்கு கண்ணுக்கு தெரியலை மர யானையை யானையாய் பார்க்கும்போது மரம் கண்ணுக்கு தெரியவில்லை காணவில்லை யதார்த்த பொருளாகிய மரத்தை பார்க்கும்போது யானை தெரியவில்லை மரமாக பார்க்கும்போது யானை தெரியலை யானையாக பார்க்கும்போது மரம் தெரியலை என்பதுதான் கருத்து அப்போ இன்னும் நம்ம கொஞ்சம் விளக்கம் பார்க்கலாம் பிரம்மத்திலிருந்து உற்பத்தியான ஜகஜீவ பரம் இருக்கிறதே உலகம் ஜீவர்கள் ஈஸ்வரன் இ பிரமத்தை தெரிய ஓட்டாமல் மறைக்கிறது பிரம்மத்திலிருந்து உற்பத்தியான இந்த ஜகஜீவ பரம் இருக்கே இந்த ஜெகஜீவ பரந்தே நமக்கு கண்ணுக்கு தெரியுது பிரம்மன் தெரியலை இப்படி யானதே தெரியுது மரம் தெரியலையோ அதை போல ஜெகஜீவ பரந்தெரியுது பிரம்மன் தெரியலை நமக்கு கண் கூடாக தெரிகிறது இந்த ஜகஜீவ பரந்தேன் தெரியுது ஜகத்து ஜீவராசிகள் ஈஸ்வராதிகள் இவகுன் நமக்கு கண்ணுக்கு தெரிகிறது நாம் ஆத்ம ஞானம் வந்த பிறகு ஞானக்கன்னால் தரிசிக்கும்போது பிரம்மம் மட்டும் தெரியும் ஜகஜீவ பரம் தெரியாது அதத்தையும் சொல்கிறார் பரத்தை மறைத்தது பார் முதல் போதும் பிரம்மத்தை மறைச்சிருக்கு திரும்பவும் அந்த பிரம்மத்துக்குள்ளேயே ஐக்கியம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறார் அந்த யானையா மரத்துக்குள்ளே ஐக்கியமானதைப் போல் இந்த ஜெக ஜீவோபுரம் பிரமத்துக்குள்ள ஐக்கியம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார் அதாவது பிரம்மம் ஜெகஜீவோபுரம் தெரியாது ஆனால் பிரம்மம் எப்படி தெரியும்னு நமக்கு இன்னும் சந்தேகம் அதில் சரி யானை தெரியல மரம் தெரியுது ஒத்துக்கிறலாம் மரத்தை பார்த்தாச்சு இந்த ஜெகஜீவோபுரம் தெரிகிறது பிரம்மன் தெரியலை பிரமத்தம் எப்படி பார்க்கறது அதே சாஸ்திர பிரகாரம் மூணு உபாயம் பார்த்தோம் இன்னொரு திருஷ்டாந்தம் நிறைய திருஷ்டாந்தங்கள் சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் ஒன்று நம்ம பார்க்கலாம் இப்போ கண்ணாடிக்கு முன்னால் நின்று கொண்டு கண்ணாடியை பார்த்தா கண்ணாடிக்குள்ள என்ன தெரிகிறது என்றால் கண்ணாடிக்கு முன்னால் நின்று கொண்டு கண்ணாடிக்குள்ளே கண்ண கண்ணாடியில் என்ன தெரியுதுன்னு பார்த்தா நம்மளுடைய முகம் தெரியுது நமக்கு சைடில் என்ன இருக்குதுன்னு தெரியுது நமக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கண்ணாடிக்குள்ளே தெரியுது கண்ணாடிக்கு முன்னாடினு பார்த்தா இதெல்லாம் தெரியுது அப்படித்தானே ஆமாம் இது உண்மைதான் ஆனால் கண்ணாடிக்கு முன்னால் கொண்டு பார்த்தால் இன்னொரு வழியில் கண்ணாடியை மட்டும் பார்க்கலாம் கண்ணாடியை மட்டும் பார்க்கலாம் முதல் மேலே சொன்னது முகம் சைடு பின்னாடி எல்லாம் பார்க்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு கண்ணாடியை மட்டும் நம்ம பார்க்கலாம் அதுவும் உண்மைதேன் முதல் பார்த்ததும் உண்மைதேன் இப்போ கண்ணாடியை மட்டும் பார்த்ததும் உண்மைதேன் அஞ்ஞானிகளுக்கு அந்த முகமும் பொருள்களும் தெரிவதைப் போல ஜகஜீவ பாரம் தோன்றும் அஞ்ஞானிகளுக்கு அந்த முகம் அந்த பொருள்கள் தெரிவதை கண்ணாடிக்குள்ளே தெரிவதைப் போல இந்த ஜகத்து இந்த உலகம் ஈஸ்வராதிகள்லாம் தெரிவார்கள் அஞ்ஞானிகளுக்கு ஆனால் ஞானிகளுக்கு கண்ணாடி மட்டும்தான் தெரியும் கண்ணாடியை மட்டும்தேன் தெரியும் அதாவது பிரம்ம மட்டும்தான் தெரியும் என்பது கருத்து நம்ம இதை பார்த்தோம் அப்போ நம்ம எப்பயுமே கண்ணாடிக்குன்னால் இருந்து பார்த்துக்கு பார்க்கணும்னா என்ன பார்க்கணும் கண்ணாடியத்தை பார்க்கணும் அதே மாதிரி உலகத்தை பார்க்கக்கூடாது உலகம் வந்து பிரம்மமாக பார்க்கணும் சர்வமும் பிரம்மமயம்னு சொல்கிறாரு இதெல்லாம் வேதாந்தத்தின்னு முடிவான கருத்து அதை பார்க்குறதுக்கு எவ்வளோ பக்குவமாகணும் அதன் பின்னாடி நம்ம பார்க்கலாம் அதுக்கடுத்து நமக்கு ஒரு சின்ன இன்னும் ஒரு சந்தேகம் இப்போ கடவுள் வழிபாடு பக்தியெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்தோம் இந்த கடவுளை வழிபாட்டால் என்ன பிரயோஜனம்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது ஏன்னு ஒரு இடத்துல சாஸ்திரம் சொல்லுது அவர் ஒரு வினைக்கேற்ற பிரகாரம் தானே எல்லாமே வருது அவர் ஒரு வினைப்படி தானே எல்லாமே நல்லது கெட்டது இன்பது இன்ப லாபம் நஷ்டம் மான அவமானம் வெற்றி தோல்வி தரித்திரம் செல்வம் எல்லாமே வர்றது அவால் அவால் பிரார்த்த பிரகாரம் தானே வருகிறது இதுக்கு எதுக்கு கடவுளை வேறு கும்பிடணுன்னு நமக்கு ஒரு சந்தேகம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு முதலாளி இருக்கிறார் அவருக்கு வேலைக்காரன் இருக்கிற வேலையாளுக்கு எவ்வளவு சம்பளமும் அவ்வளவு சம்பளத்தையும் கொடுத்துட்றாரு வேலையாளுக்கு எவ்வளவு சம்பளமோ அவ்வளவு சம்பளத்தையும் கொடுத்துட்ற அதே முதலாளி விசுவாசம் உள்ளவனுக்கு முதலாளி சொத்துக்களை எப்படி தன்னுடைய சொத்துப்போல காக்கின்றானோ பராமரிக்கிறானோ அவனுக்கு இன்னும் படிக்காசெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுக்குற சம்பளத்தோடு மட்டும் இல்லாமல் அவனுக்கு நிறையா படிக்காசு கொடுக்குற இதெல்லாம் நமக்கு உலகத்தில் தெரியும் அதே போல் இறைவனும் பக்தர்களுக்கு நன்மையை செய்வார் இன்னும் கூடுதலாக கொடுப்பாருங்கிறது கருத்து மனப்பிரகாரம் வர்றதும் போகிறோம் நம்ம அதிகமாக பக்தி பண்ணினோம்னா இறைவனை வழிபட்டோம்னா இன்னும் நாளைக்கு நமக்கு எப்படி படிக்காசு ஓவர் டைம் பார்த்தா அதுக்கு எதுனால் கிடைக்கிறது இல்லை அதே போல் ஓட்டி பார்த்தோம்னா அதுக்கு பணம் கிடைப்பதைப் போல் இறைவனை வழிபட்டோம்னா நமக்கு இன்னும் மேலும் நன்மை எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கருத்து சரி கடவுளை கும்பிடலாம் என்னாகும்னு கேட்டா, அதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம் அதாவது இப்போ கற்பக மரம் கணல் புனல் மூன்றும் தனையடைந்தவருக்கு வறுமையும் சீதமும் தாகமும் தவிர்த்தாலும் அணைய ஈசனம் அடைந்தவருக்கு அருள் செய்வான் அகன்றவருக்கு அருள் செய்யான் இணைய குற்றம் எவர் குற்றம் ஆகும் என்று எண்ணினி அறிவாயே அப்படிங்கிறார் இப்போ கற்பக மரம் இருக்கு ஒன்று கற்பக மரம்னா கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியது கற்பக மரம் நம்ம கற்பக மரத்துக்கிட்ட போய் நின்றுக்கிட்டு எதெல்லாம் கேட்குறோமோ அதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்போ கனல் இருக்குது கணல்னால் நெருப்பு நெருப்பு கிட்ட போனோம்னால் அது என்ன செய்யும் குளிர்ச்சியெல்லாம் போக்கும் புனல் இருக்குது புனல்னால் தண்ணி தண்ணி என்ன செய்யுது நம்மளுடைய தாகத்தெல்லாம் போக்குது கற்பக மரத்துக்கிட்ட போனோம் போய் அங்கே எனக்கு பணம் வேணும் செல்வம் வேணும் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய வறுமையெல்லாம் போயிடும் கற்ப மரத்துக்கிட்ட போய் கேட்டால் வறுமை போகணும்னா எனக்கு செல்வம் வேணும்னு கேட்டால் வறுமை போயிடும் இப்போ குளிர் காலத்தில் வந்து நெருப்புக்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டோம்னா பக்கத்தில் போய் உட்காந்தோம்னா நமக்கு குளிர்லாம் போயிடும் தூரத்தில் இருந்தோம்னா குளிர் போகாது தண்ணி இருக்கு பாட்டில் வச்சுருக்குறோம் நம்ம குடிச்சா தாழ்ந்தீங்க குடிக்காமல்ச்சிருந்தான் அப்படி தாகம் தீங்கிற தீராது அதே போல் இந்த மூன்றுமே அவ்வளவாள் இருந்தாலும் அதை அதை போய் வேண்டி அதை அடைந்தோம்னா அது பிரயோஜனத்தை நமக்கு கொடுக்கும் வறுமை தீரும் குளிர் போகும் தாகம் நீங்கும் கற்பக மரத்துனாலையும் கனல்னாலையும் புனல் நாளையும் இவை எல்லாம் நமக்கு எப்படி பிரயோஜனம் கிடைக்கிறதோ அதே போல ஈசன் இடத்துல போய் நம்ம பக்தி பண்ணணும்னா நமக்கு பிரயோஜனம் கொடு கிடைக்கும் பக்தி பண்ணலை அப்படின்னா பிரயோஜனம் கிடைக்காது என்பது சாஸ்திரக்கர்னு கருத்து அதனால் இதுவரைக்கும் நம்ம பக்தியை பற்றி பார்த்தோம் அடுத்த வகுப்பில் இதுவரைக்கும் கர்மகாண்டம் பக்திகாண்டம் இவை எல்லாம் பார்ப்போம் ஞானகாண்டம்னு ஒன்று இருக்கிறது ஞானகாண்ட உத்தர மீமாசைன்னு சொல்கிறது இந்த கர்மம் பக்தியெல்லாம் வந்து பூர்வ மீமாசை இது வந்து உத்தர மீமாசை வேதாந்தம்னு சொல்கிறது அப்படிப்பட்ட வேதாந்தத்தை இந்த நமக்கு சாஸ்திரங்கள் வேதத்தினுடைய முடிவான பகுதிகளை வேதாந்தம் நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அது எதை சொல்லியிருக்குன்னு கேட்டால் ஆத்மாவை பற்றி சொல்லியிருக்கு ஆத்மான என்னான்னு கேட்டால் நான் நான் யாருங்கிறத சாஸ்திரம் வந்து நமக்கு சொல்லியிருக்கு எல்லாவற்றையும் நாம் அறிந்தாலும் தன்னையை அறியவதற்கு சாஸ்திரந்தேவை குரு தேவை என்ற கருத்தெல்லாம் நான்கு கிருபை தேவைப்படுதுங்கிறது ஈஸ்வர கிருபை குருகிருபை சாஸ்திர கிருபை அந்த கர்ண கிருபைன்னு சொல்லுவாங்க இந்த நாலு கிருபை இருந்தால் தன்னை யார்னு தெரிந்து கொள்ள முடியும் தன்னை வெண்ணிலாவே தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே இப்படின்னு எல்லா மகான்களும் அதத்தையும் கேட்குறாங்க தன்னைங்கிறது தெரிந்து கொள்வதற்கு சாஸ்திரம் ஞானன் சாஸ்திரம் ஞான குரு நமக்கு போது சாத்தே தெரியும் ஏன்னு கேட்டால் நான் வந்து உடம்பு அளவில் இருக்கிறேன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நான் உடம்பாக நினைக்கிறேன் ஜீனாக நினைக்கிறான் ஆத்மாவாக நினைக்கிறோம் ஆத்மாவே உடம்புக்குள்ளே மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறான் ஆனால் நம்மளுடைய சுரூபம் பிரம்மம் இந்த ஆத்மாவே பிரம்மம் பிரம்மம்னா எங்கே இருக்கிறது ஆத்மானால் உடம்புக்குள்ளே மட்டும் இருக்கிறது உடம்புக்குள்ள மட்டும் வழிபட்ட பிரம்மத்துக்கு ஆத்மான்னு பேர் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பொருளாக நாம் இருக்கிறோம் அதனால் நம்மளாம் அந்த பொருள் அந்த பிரம்மத்தை அறிய முடியாது அதுக்காகத்தே நமக்கு சாஸ்திரம் குரு அந்த கர் அந்த கர்ணம்னா நம்மளுடைய மனது அதனுடைய கிருவையெல்லாம் வேணும் ஈஸ்வரனுடைய கிருபை வேணும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட அந்த ஞான நூல்களை கேட்டல் சிந்தித்தல் தெளிதல்னு சொல்கிறது கேட்டல்னால் சிரவணம் மன்னன நிதித்தியாசனம்னு சொல்வார்கள் சாஸ்திரத்தில் அதை பற்றி நம்ம தமிழில் வேதாந்த நூல்களாக இருக்கின்றன கோவிலு பரம்பரை அதை பற்றி நம்ம அடுத்த வகுப்பில் ஞான நூல்களை பற்றி நாம் விசாரித்து தெரிந்து கொள்வோம் என்ற கருத்தை சொல்லி நிறைவு செய்கின்றோம் அருள் படி மீது வந்த பரணே கொடி என்னேண்ணா தமைப்பளவில் எங்குண்ணே வீடலி தண்ணா கடை போக கா தந்தைராயா வானம் சார்கதியங்கா வானம் இன்ப நமக்கு தெந்தனுயிர்தானாகுவானும் சரணாகுவும் அரு கோனாகுவும் குரு திருச்சிற்ற்றம்பளம்